சரியா வராதுன்னு சொல்றது கூட காரணம் நமக்கு வேண்டியது என்னன்னா இந்த கமலம் இருக்கு இந்த குண்டறியக்கம் இந்த கலர் கிடைக்கணும் இல்லையா நீங்க கத்தியா கம்பு பற்றி இது வியேஷனம் வெறும் கொண்டரீகம் எதா கொண்டரீகம் அக்ஷினின்னு சொன்னாலே போதும் ஆமா ஏற்கனவே பிரிண்ட் ஆயிருக்கு இது வந்து கிருஷ்ணானந்த சரஸ்வதினு ஒரு சுவாமி அவர் வந்து இது வந்து ராமானுந்தர் பாஷம் சுத்தம் பிரகாசிக்க இது ரெண்டுக்கும் கண்டனமாக எழுத ஆரம்பிச்சிருக்காரு ஆனா ஒரு சூத்திரத்துக்கு தான் எழுதிட்ட அதுவே நாலு பாகமாக அவங்க இருக்கு வித்யாசாகனா ரொம்ப பெருசு இல்லையா ராமானுந்தர் பாஷத்துல சூர கண்டனம் பண்ணியிருக்காரு விஜய்யாசா புத்திர கல்யாணம் கிடைச்சிருக்கு நாலு பாகமா ஏற்கனவே அந்த அனந்தசேன கிரகமாலா திரிவேந்திரம் அங்கே அச்சு போட்டிருக்கா இதுல இந்த அனந்தசேனம் திரிவேந்திரத்தில் அச்சு இப்ப திரும்பி போடுற கால தெரியாது ஏற்கனவே ரொம்ப நாள் முன்னாடி போட்டது நாலு பாகமும் இருக்கு அந்த மைசூர்ல இதுல ஒரு வியாகனத்தோட கொஞ்சம் பாகத்தை ஆரம்பத்தில் பாகத்தை அதான் அச்சு போட்டுருக்க தரோ ஒரு பல விஷயங்கள் அதில் நூத்தனமாக எழுதியிருக்க நன் எழுதிருக்க அதை நான் அபியூச பரீட்சையில் தெளிவாக வச்சிருக்கேன் உங்க கும்பகோணம் அப்டியா அதில் அதனால அதில் அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு Notes दिने बाखसुष्छ मेतं चाहिन पिरandinु मुद्वी है wła ждě अको नख्यान अटे देनन बाखात्ता हमें इंधितों जोनिकीं चेक्रक्ष्ट कौख मुद्से त利य ओ— अंदे यह विर्बैस उन्यद्धेक कीँछ Key package आर्यत ऍञिंडेत से मुड़ायन गढ़न प्र மே தோஷம் இம்ப்ரூவ் அதுக்கு இந்த மாதிரி அவர் காலத்துல இருந்திருக்க போல இருக்கு அங்க புத்த பட்ச ஒண்ணு யாரும் கிடைக்கலாம் கிடைக்க முடியாதுன்னு சொல்ல முடியாதுன்னா பிரம்மசித்திக்கு வாஜஸ்பதி மிஸ்ரர் பிரம்மதத்துவ சமீபான்னு ஒரு அங்கங்க பிரம்மதத்துவ சமீட்சானு நிறுத்தாரா அப்படின்னு வாசஸ்தி காமதியில எல்லாம் சொல்லுவார் ஆனா அந்த புத்தனா இதுவரையெண்டாம் கிடைக்காம இருந்தது இப்போ கொஞ்சம் கிடைச்சிருக்கு அதோடைய ஒரு பாகம் அதாவது प्रथம காண்டம் இருக்கு요. சம்ஹித்தியல அந்த प्रथம காண்டத்துக்கு அந்த பிரகஸ்பந்து व्याख्याணம் கடச்சு அதுவாத பரிமிஷிருடைய சம்ஹதத் சொற்பொழிவு ஆங்கர்ம் தீர்மானமாகி இப்போ आचार्यங்கிருக்கே இப்போ நிஜமா கொஞ்சம் நல்லவேளைலாம். நானே பத்தாகிட்டேன். கைதே நேபாகல்ல கருத்து. கிராமத்துன்னு சின்ன தெக்கல இருந்து வந்து. அப்படியே 60க்குள்ள ஐந்து போட்டೊಂಡிருக்கேன். என்ன <laughs> <laughs> <laughs> <laughs> <laughs> இல்ல அச்சாரியாரு முன்னாடியும் வந்து ஆனந்தமயாசிக்கரணத்துல இந்த தேகத்பதேசம் வந்ததே எப்படி அப்படிங்கிறது ஒரு ஜீவன் இல்லை பரமாத்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு வரச்சீவன் எப்படி ஜீவனும் பிரம்மேஸ்வரமும் ஒன்று தானே நீங்கள் எப்படி நிராகரணம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்வார் இதுக்கு மேலேயும் அநேக இடத்துல சொல்ல போகிறார் ஆனால் அதனுடைய ஸ்தி என்னென்னா சுருக்கமாக சொல்ல போனாங்க இந்த அந்தர்யாமி பிராமத்தில் அங்கே அழகாக சொல்லியிருக்கார் இந்த கிரகதாரண் ஜீவன் அந்தர்யாமி பிரம்ம மூணு இருக்குதான் ஒரே ஒரே சைதன்யே உபாத்திய கொண்டு உபாதியே இல்லாமல் இருந்தா பிரம்மம்னு தேடும் நிருபிசேகம் அதை இந்த நேட்டி நேட்டின்னு சொல்ல சொல்ல வேண்டிய அதுல மாயங்கர் உபாதியை சேர்த்தோன்னா ஈஸ்வரன் அவர்தான் அந்தரியாமி அந்தஸ்கரண உபாதியும் அதுலயே சேர்த்து ஆயிருந்தது தர்மங்கள் தான் அத்தியாசமாகறதுனால அந்தஸ்கரணத்துல இருக்கக்கூடிய சுகம் துக்கம் சகலமும் அத்தியாசம் பண்ணிக்கிறதுனால ஜீவன் சம்சாரியாக இருந்த ஈஸ்வரன் வாயேல இருக்கக்கூடிய இந்த சகல வித காரணத்தும் எல்லாத்துக்கும் உபாதானம் கருது காரணம் சக்தி இருக்கு இல்லையா இந்த சக்தியெல்லாம் அவர் அந்த சைதன்யத்தில் ஆரோபணம் பண்ணினத்துனால சர்வசக்தியாக இருந்துகின்றிருக்காரு எல்லாத்தையும் திரு சேர்த்திக்கு சம்ஹாரங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு சுத்த சைத்தன்யங்கிறது வெறும் சைத்தன்யமாக இருக்கு அதில் எதுவுமே இல்லை இல்லையா இப்போ என்னாச்சு மாழைங்கிற உபாதியை கொண்டு அந்த சுத்த சைத்தன்யே ஈஸ்வரத்துவம் ஏற்படுறது சந்தக்கரணுங்கிற உபாதியை கொண்டு ஜீவத்தம் ஏற்படுறது சொல்லுங்கள நாம படுத்திக்க முடியும் பஸ்து இங்க இந்த விபாரத்தையே தள்ளி விட்டுட்டாங்க இங்க என்ன இருக்குன்னு சொல்றா ஒரே செய்தி என்னன்னா அன்சரியாமி இருக்கு நீ சொல்ற மாதிரி மாய்யோட கூகூன்னு சொன்னா அதுக்குள்ள இல்ல அது நம்ம எல்லாரோட இதயத்துக்குள்ள வந்து வந்து இருக்கு அது மூணு லட்சம் இருக்காமே ஆமா அன்சரியாமி ஆத்மா சொல்றேன் இருக்கலாம் இருக்கலாம் ஆனா அன்சரியாமி ஜீன் அப்படிங்கிற ரெண்டு வஸ்து இருக்குங்கிறத நம்ம சொல்லலாம் ஆனா இது ரெண்டு வஸ்து இல்லை இது மாயா சங்காதுரியமா இருக்கு எப்படின்னு நான் காமிச்சிருந்தோம் ஒரு மனுஷனை வச்சுக்கோங்க தேவதத்தன் பேரு தேவத சொல்லுவோம் அவன் கையில தண்டம் வச்சுட்டு இருந்தான்னா இப்ப தண்டி அப்படின்னு இதே ஆள சொல்லுவோம் ஆனா தண்டம் வச்சிக்காத சமயத்துல இவனுக்கு தண்டிங்கிற பேரு வராது தண்டின்னு சொல்லும் போது தண்டமும் அவனும் ரெண்டும் சேந்து தண்டிங்கிற சப்தத்துக்கு அர்த்தமாக இப்ப தண்டிங்கிற சப்தத்துக்கும் தேவதற்குற சப்தத்துக்கும் அர்த்தம் உண்ணுன்னு சொல்லலாமோ உண்ணுன்னு சொல்ல முடியாது சொன்னா பரியாயமாயிடும் தேவதத்தஹா அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தமோ தண்டின்னு சொன்னாலும் அதே அர்த்தம் சொல்ல முடியாது நம்ம சேத்துக்கூட சொல்ல முடியாது தண்டி தேவதத்தஹா சொல்ல முடியாது அதனால இது ரெண்டுக்கும் ஆனால் தண்டிகை தேவத இடத்துல அந்த தேவதத்தனும் இருக்கான் தண்டியும் இருக்கான் ஆனா ரெண்டாக இல்லை ஔபாதிகமான இந்த இடத்துல தேவதத்தன் உண்மை ஒண்ணு அப்படின்னு ரெண்டு ஆளை காமிக்க பார்க்கலாம்னா காணிக்க முடியும் ரெண்டாளை அங்க காமிக்கவே முடியாது ஆனால் ஒரே வஸ்துதான் அந்த ஒரே வஸ்துக்கு தண்டம் சிலங்கத்தினால ஒரு பேரும் தண்டம் சேராமாயிரும் ஏற்படும் இல்லையா ஒரு பேரு விஜயகணக்க சேதத்தனால இன்னொரு படங்களுக்கு அச வித்தியாகம் நாங்க சொல்லிகிட்டு இருக்கோம் வாஸ்தவம் இந்த படங்களுக்கு அர்த்தம்னு எதை வச்சுன்னு சொல்றோம்னா உபாதியுடைய பேதத்தை வச்சுட்டு பலனால ஆரோக்கிய சேதத்தை சொல்றோம் அதனால நீங்கள் அந்த இடத்துல இப்போ தண்டி தேவதத்தம் இருக்கிற இடத்துல ரெண்டு ஆள் இருக்கான்னு சொல்ல பார்த்தா இல்லையா தேவதத்தனம் இருக்கான் ரெண்டாம் சேர்க்கிற தேவதத்தம் வேறு இருக்கான் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரே ஆதாமி தான் இருக்கான் அதனால் கர்மி ஒன்று ஆனால் விவகாரம் சின்னமாக விவகாரம் நேரடியா சொல்ல முடியல இந்த தண்டியம் தேவலப்பின்காலும் தனியாக ஏன் சொல்ல முடியலங்கறத காரணம் சொல்றேன் இந்த ஒரே ஒரு உபாதை தண்டம் ஒரு விவேகணம் சுக்லத்துல சேர்ந்ததே தவிர ரெண்டு உபாதியும் சேரல இப்ப பாருங்க ஒரு ஒரு வஸ்துல ஒரு உபாதி சேர்ந்ததுனால இப்ப ரெண்டு ஆயிருக்கு தேவதத்தன் தண்டின்னு ஒண்ணு இந்த இடத்துல தண்டம்னு ஒரு உபாதி குண்டலம்னு ஒரு உபாதின்னு சொன்னால் அப்ப என்ன ஆகுதுன்னா ரெண்டு உபாதியை கூட ரெண்டா பிடிக்கும் இங்க என்ன ஆக ஒரு உபாதி மாழன்னு இன்னொரு உபாதி இந்த ரெண்டு உபாதியை சேர்த்ததுனால ஒரு சேதம் என்ற நாம அப்படிங்கிற விவகாரம் பண்றோம் குண்டலம் போட்டுட்டு வச்சிருக்கிறவன் அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு சப்தத்துல அர்த்தம் ஒண்ணு சொல்லுறதுக்கு தான் வேற இது வேற எப்படி ஆகாசத்தை பார்த்தோம் மடாகாசம் உங்க மடாகாசம் ஆகாசம் அப்படின்னு சொன்னேன்னா ரெண்டு ஆகாசமா தான் இல்லையா மடத்துக்குள்ள இருக்கிற ஆகாசம் மடாகாசம் வெறும் ஆகாசம்னு சொன்னா எல்லா இருக்கிற ஆகாசம் ஆனால் ஹடாகாசம் மஹாகாசம் மகம் ரெண்டு உபாதியை சேர்த்துக்கிட்டோம்னா இப்போ மூணு ஆகாசம் ஆகிடுது ஹடாகாசமும் மகாகாசமும் ஒன்றுன்னு இப்போ சொல்ல முடியாது ஆகாசமும் அதுவும் ஆனால் இந்த ரெண்டு உபாதியை சேர்க்கும் இது ரெண்டு ஒன்றா சொல்ல முடியாது ஏன்னா இப்ப இப்போ என்ன பண்ணாது ஒரு மகத்துக்குள்ள கட்டத்தை வச்சோம்னா ஒரு மடம் பெரிய மடம் இருக்கு அதுக்குள்ள ஆகாசம் இருக்கு மஹாகாசம் இந்த கெட்டத்தை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் அப்படி இருக்கட்டா என்ன ஆகும் இப்போ மசாக்காசம் பெருசு கிராக்காசம் சின்ன தரிசு இல்லையா இது சின்னதாக இருக்கு அது பெரிசா இருக்கு ஆனா ஆகாசம்னு சொல்லும்போது எல்லாமே வரும் இந்த மாதிரி அந்தஸ்கரணம்னு ஒரு உபாதி சின்ன உபாதி மாயாங்கிறது வியாபகமான ஒரு உபாதி இந்த ரெண்டு உபாதி இருக்கிறதுனால இந்த ஒரே சைதன்யம் மூணாக பிரியிருக்கு அதனால்தான் ஜீவ ஈஷோ விசுத்தாச்சு மூணு விதமான சைதன்யம் ஜீவ சைத்தன்யம் ஈஸ்வர சைத்தன்யம் சுத்த சைத்தன்யம் இப்ப பாருங்க என்ன இருக்கிற வித்தியாசம் எடுத்தீங்கன்னா இந்த கடாகாசத்துக்குள்ள கடாகாசம் இருக்க மாதிரி மகாகாசமும் இருக்குன்னு சொல்லுறாங்க இல்லைன்னா கடவு வழிகெல்லாம் மகாகாசம் சொல்ல முடியுமா அப்படி முடியாது அந்த மாதிரி இந்த அந்தஸ்கரண உபாதியான சைத்தன்யம் இருக்கிற இடத்துல வியாபகமான மாயாவ சின்ன சைத்தன்யமும் இருக்கிறதுனால அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஈஸ்வரன் இல்லைன்னு ஆனா ஈஸ்வரன் என்ன ஜீவன் சொல்ல ஜீவனுக்கு அங்கரிய ஈஸ்வரனுக்கு அங்கரியாம இந்த கட்டாகாசம் மகாகாசம் மகாகாசம் வேற ஆகாசம்னு பாத்தீங்கன்னா இதுவும் ஆகாசம் அதுவும் அது தனியாக ரெண்ட தனித்தனியா காமிக்க முடியாது இந்த உபாசிய ரெண்டையும் தனித்தனியாக காமிக்க முடியும் படியாக இருக்கிறதுனால உபகிதமான சைதன்யத்தையும் நமக்கு உபாதி ஒன்னா இருந்ததுன்னா சுத்தம் உபகிதம்ல ரெண்டுதான் இருக்க முடியும் ஆனா உபாதி ரெண்டு இருந்ததுன்னா இந்த உபகிதம் வேற அந்த உபகிதம் வேற அதை வச்சு இப்போ மாயில உபாதியாக ஈஸ்வரன்ல ஈஸ்வரன் வேற ஜீவன உபாதியாக கொண்ட ஜீவன் வேற அப்படின்னு வேறேன அந்நகா அந்நகான்னு சொல்ற விவகாரத்துக்கு காரணம் இந்த உபாதி ரெண்டிலும் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் அந்த மாய வேற அப்படி இருக்கிறதுனால ஈஸ்வரனும் ஜீவனும் வேற அந்த தொலை ரோசா கைக்கு இமாய் போய் அலிபனி வர வந்து ஈக்குது அந்த கேல அந்த தொலை ரோவி தான் டீம் கோ மாத்தறானோ அவாயிடுறேன ஒரு முடிச்சிட்டு எங்க இருந்தா நான் மார்க்கா இருக்கமா எல்லாம் எல்லாம் தான் அந்த குலீல இந்த வந்து சுத்த செய்ய வேண்டியிருக்கு அப்பறம் நீங்க வந்து மாயோர்க்கு சொல்லி ஆரம்பாஞ்சிரும் அது ரொம்ப பெரிய பேர் சொல்றாங்க பேர் சொல்றாங்க அத வந்து இந்த கண்ணுங்க இருந்து பார்த்தேன்னா எல்லார்களுமே இருக்கு ஆனா இந்த அமர் கேஸ் வர ஆக்ஷன் பண்ணுங்க நம்ம நாட்டுல தேய்ட் பாயிண்ட் இல்லை زيد அங்கே இருந்து என்ன ஊரு இவன் அங்கே இருந்து இந்த நோயை தேதி மேக்கின் லோகாலிட்டி அங்கடையா வெந்து இலைனா இருக்குதா அந்த அறிஞர் என்று அந்த அல்ஹம்துலில்லாஹ் கிட்ட என்ன ஐ லைக் தி லாங் டிசைட் வெ தி ஜீவா எக்மென்ட் செ தி பர்ச அந்த திங் தி ரெண்டாட்டி த மேக்ஸ் யூ நோ த எசிయర్ அங்கயா இந்த ரெண்டுமே இலைனா இருக்கு ரெண்டு மேஜிக்கே கரெக இல்லையோ அதுதான் இதுபாதிகமான மன்னிக்கலாம் நான் சொல்றேன் சத்தியத்தை தியானம் புரியணும் அந்த சத்தியத்தை இந்த பேஸ்ல சாம்பல் देयर आर 2 ரியாலிட்டிஸ் இந்த ஆர்டியரியாலிட்டி மியாவா இந்த ரியாலிட்டி இந்த பேஸ் எல்லார்கிட்ட அவங்க கிட்ட பேசாம இதான் பேசினா இந்த மாதிரி குழப்பம் வரும் மூச்சு எடுக்கிறது தாக்கடவுது இந்த அல்டிமேட் ரியாலிட்டி இந்த அவரன் சயஹாரடி யஹாரடி ரியாலிட்டி நம்மள தியானம் பண்ணிட்டு அங்க ஏதோ பிதோ மாதிரி சின்னதோட ஏ நீங்க அதுக்கு போய் બહાર நாளைக்கு அலர்ட்டே சொல்லுது இந்த லெவல்லே சொல்லிடறானாம் அங்க அந்த எல்லையில வந்து ஜீவ சென்ட்ரல் வந்துருတယ် அதுக்கு சிட்டி ஆல்சோ பீக் பிராங்கன்ஜென்ட்னு சொல்றோம் பாருங்க இட் does not treat from the applicant mind as situational say टाइम जुड़ जाना हम ने बोलाले बाहर के अंदर लेकिन ब्रिटिश सक्सेसलेस इंग्लिश इंडियन पॉलिटिकल बेसिस का सांस्कृतिक इंडियन लीडरशिप इव्हन लॉट एवरीथिंग इफ़ पीक बड़ा रहता அந்தர்யாமி பிராமணத்திலயே எப்படி சொல்லிட்டு பாருங்க ஈஸ்வரனு பிரிச்சு பேசுறாரு வேற என்ன அந்த அந்த பிராமணத்துல ஒவ்வொரு பெரியாரையும் அந்த அந்த திருஷ்டில உபாதியை விட்டுட்டு பார்க்கும் போது ஏசத ஆத்மா அந்தர்யாமி சொல்லும் போது அது மகாவார்த்திய மாதிரி இவன் பாய்க்கே சொல்லக்கூடியானே பராமன் திருஞ்சியர் கிட்டயும் தூன் ஆரோக்கியம் இவன் இந்த நம்பர்லயே அசி இல்ல பராமன் திருஞ்சியர் இவரே இன்னைக்குள்ள திருத்தி கொடுக்கறானாம் பேட் இருந்து தென்பgesetz இருந்து வெறும் வெட்கம் வந்து பறியாச்சு இதுபோல சே அவங்கவளத்துல பராமன் திருஞ்சியர் கிட்ட அங்க என்ன பேசறானாம் ஆனா சிம்பி போடு பராமன் கிட்ட என்ன சொன்னாரு கே பாயாறி சொன்னாரு இன்னான் ஒரு கடைக்கு போயிருந்தாரு the basic functional lost so determining would be only 15 and that's the thing that is absolute reality not the relative nature reality is the fundamental absolute so reality what you are talking about so empirical reality empirical now it is the mean and nano metabolism so is happening it is a reality it is a reality சகனா சின்ன விடுதலை பாராணியே இங்க இருக்கிறதால கிளைனிஸ் ரியாலிட்டி இஸ் த மெட்டீரியல் ரியாலிட்டி இஸ் த ஹியரல் ரியாலிட்டி ஆனா இந்த ரேக் இயந்திரம் என்ன தியானம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஜீப் இந்த நாளைக்கு கேட்ல ரெட்டிச் தொடவே இல்லை. இங்க பாரு இந்த சத்தம் இருக்கா. இந்த பாரு இந்த சத்தம். இந்த பட்டன் ஏனா அதுல இருந்து வந்துருக்கலாம். அதாவதுல ஒரு பெரிய பரிஷ்காரம் பண்ணலாம் நான் தித்திய பாடத்துல அதை எழுதிட்டேன் திவ்ய பாடத்துலதான் பாஷ்யத்துல அப்ட பிரம்மலிங்கம்னு பல பிரயோகம் பண்றேன் அப்படியா ஸ்பஷ்ட பிரம்மலிங்கம் என்ன அபஷ்ட பிரம்மலிங்கம் சொல்ல வேண்டியது இருக்கிறதுனால இந்த இடத்துல எழுதி அது ஒரு சுருக்கமா என்னன்னா இப்ப பிரம்மத்தை சொல்றதுக்கு சில காரணங்கள் சொல்றேன் இல்லையா இதே மாதிரி ஜீவன் சில காரணங்கள் சொல்லலாம் இந்த இடத்துல இல்ல வாக்கியங்கள் அப்படி சொல்லும் போது ஜீவனுக்கு ஜீவனோ பிரதானமோ காரணம் ஏதாவது இருக்கலாம் அப்படி அப்பிரம்மம் பிரம்மத்தை தவிர வேற ஒண்ண சொல்றதுக்கு உண்டான காரணம் விசாரவாக்கியத்துல ஆரம்பத்துல இருந்து விட்டே ஆனால் அப்ப அது அஸ்பஷ்ட அதாவது சம்சயம் வரும்போது பிரம்மம்னு சொல்றதுக்கு சில காரணங்கள் சொல்லுவோம் இந்த இந்த மாதிரி இருக்கிறதுனால பிரம்மம் அப்படி பிரம்மன் இல்லைன்னு சொல்றது நம்ம வேற சில காரணங்கள் அப்படின்னா இந்த தோட்டி சந்தேகம் வருது அப்படி சொல்லும் போது பிரம்மன் இல்லையு ரெண்டும் இருக்கு பிரம்ம இல்லையு சொல்றது இதுல சொல்லலாம் காரணம் இருக்கு பிரம்மம்னு சொல்றதுன்னு காரணம் இருக்கு அப்படி இருக்கும்போது எது முன்னாடி இருக்குன்னு பாருங்க பிரம்மம்னு சொல்ல வேண்டிய லிங்கங்கள் முன்னாடி இருந்து அப்ப ஸ்பஷ்ட பிரம்ம அந்த பிரம்மலிங்கங்கள்லாம் முன்னாடி வந்து மற்ற லிங்கங்கள் ஆரம்பத்துல இருந்ததுன்னா அது அஸ்பஷ்ட பிரம்ம இந்த திவித பாதத்துல திருத்திய பாதத்தில் எல்லாம் நீங்க முதல்ல எந்த லிங்கம் இருக்கோ அதை பார்த்தீங்கன்னா இந்த பிரம்ம இல்லையுன்னு சொல்லிங்க மனோமயா அப்பிராணசங்கிறா அப்படின்னு எடுத்த மனசுன்னு சொன்னாலே அப்பிராணம் சவனாசிஷன் பிரம்மசுகள் இருக்கு மனசம்பந்தம் பிராணசம்பந்தம் இருக்கிறதுனால இது ஜீவனா தானே இருக்கணும் அப்படின்னா சொல்றோம் இல்லையா இது ஜீவலிங்கம் முதல்ல வந்ததுனால அது அஸ்பஷ்ட பிரம்மலிங்கம்